வணக்கம் நற்றினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் இன்று செப்டம்பர் ஆறு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஃபேடினன்ட் மெக்லனின் விக்டோரியா கப்பல் உயிர் தப்பிய பேருடன் ஸ்பெயினை வந்தடைந்து உத் உலகை சுற்றி வந்த கப்பல் என்ற பெயரை பெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கரிபியன் தீவான குவாத் லூபேவை சூறாவளி தாக்கியதில் ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆண்டு இலங்கையில் புதிதாக வட மத்திய மாகாணம் அமைக்கப்பட்டது ஜேஇ டிக்சன் அதன் முதலாவது முதல்வராக பொறுப்பேற்று கொண்டார் இதனைத் தொடர்ந்து இலங்கையின் மொத்த மாகாணங்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கிழக்கு ருமேலியா பல்கேரியாவுடன் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் வில்லியம் மெக்கென்லி நியூயார்க்கில் சொல்லப்பட்டு படுகாயம் அடைந்தார் ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு அர்ஜென்டினாவின் அதிபர் ஹிப்போலிட்டோ எரிகோயன் இராணுவ புரட்சியை அடுத்து பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாஸ்மானியா புலி இனத்தின் கடைசி புலி ஹபாட்டில் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டது கைப்பற்றப்போவதாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தென்னாப்பிரிக்க பிரதமர் ஹென்ரிக்வர்டு அவர்கள் நாடாளுமன்ற அமர்வின் போது குத்தி கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஸ்வாசிலாந்து ஐக்கிய இராஜ்யத்திடமிருந்து பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஐரோப்பாவிலிருந்து நியூயார்க் சென்று கொண்டிருந்த இரண்டு பயணிகள் விமானங்கள் பாலஸ்தீன தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு ஜோர்டானுக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யாவின் லெனின் கிராட் நகரம் மீண்டும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வேல்ஸ் இளவரசி டயானாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது 2.5 புள்ளி ஐந்து பில்லியன் மக்கள் தொலைக்காட்சி மூலம் இந்நிகழ்வை பார்த்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐரோப்பிய தமிழ் வானொலி மற்றும் மக்கள் தொலைக்காட்சி ஆகியவை ஆரம்பிக்கப்பட்டன இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜான் ஆடம்ஸ் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க சமூகவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சரத் சந்திர போஸ் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சாம் ஆ சபாபதி யாழ்ப்பாண நகரின் முதலாவது முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஓ வி அழகேசன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையர்கோண் ஈழத்து சிறுகதை முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாலை இளந்திரையன் தமிழக பேராசிரியர் மற்றும் சொற்பொழிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபருக் மறைக்காயர் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யஸ்வந்த் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிமல் சிரிபாலு டிசில்வா இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சையத் அன்வர் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலாவுதீன் கான் வங்காள சரோது இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு பாக்கா மூக்கையா தேவர் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஹரிவான்ஸ்லால் பூன்சா இந்திய அத்வைத வேதாந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்கிரா குரோசோவா ஜப்பான் இயக்குனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பி சேகர் மலேசிய தொழிலதிபர் அறிவியலாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹரிசரண் சிங் பிறார் பஞ்சாப் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உ இராதாகிருஷ்ணன் இலங்கை வயலினிசை கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் சுவாசிலாந்து விடுதலை மற்றும் பல்கேரியா நாட்டில் இணைப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை